ஆமார்விகாரம் என்ற கருத்தை நிரூபணம் செய்த பிறகு எப்படியிருந்தாலும் அஜானம் ஆத்மாவில் தானே இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டு ஞானம் வந்த பிறகும் கூட இந்த உலகம் இந்த உலகம் விளங்க கொண்டுதானே இருக்கிறது என்று கேள்வி உண்டாகிறது அப்படி விளங்கி கொண்டுதான் இருக்கும் அப்படி விளங்கி கொண்டு உலகத்தில் அது ஒரு தோற்றம்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான நோக்கமாகிய ஞானத்தினுடைய கருத்தை தவிர இது ஞானம் வந்தவுடனே உலகம் மறைஞ்சு போயிடும்னு அர்த்தம் இல்லை இந்த அஜானத்தை ரெண்டா பிரிப்போம் மூல அஜானம் தூலம்னு சொல்லி மூல அஜானம்ங்கிறது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகம் அது உண்மேன்னு நினைக்கிறது தூளாஜானம் தூல அஜானம் முதல் தாட்டு தூலம் ஜீவ சிருஷ்டி அதாவது நம்ம பார்க்கிற ஞானம் வந்ததுக்கு பிறகு உலகம் உடம்பெல்லாம் நம்ம இல்லாம பயிரிட முடியாது சத்தியத்துவ புத்தியை தான் நெகேட் பண்றோம் சத்தியத்துவம்னா என்ன இது வந்து உண்மை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க அதை மாத்திரம்தான் வேதாந்தம் படிச்சு நீக்கிறோமே தவிர உடம்பையோ மனசையோ நம்ம நீக்க முடியாது நீக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல அந்த ஞானத்தை என்ஜாய் பண்றதுக்கே இது வேணும் அந்த ஞானத்தை என்ஜாய் பண்றதுக்கே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் வேணும் இன்பத்தை நாடாத மனம் இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு அதுல வந்து வெறுப்பும் இல்லை விருப்பும் இல்லை அவ்வளவுதான் அப்புறம் இவ்வளவு வேதாந்தத்தை படிச்சதுக்கு பிறகு உலகம் இருக்காது ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னான் அப்புறம் வந்து எதாவது நம்புற மாதிரி இருக்கணும் இல்லையா நம்புற மாதிரி இருக்கணும் தூக்கத்தில் உலகம் காணாமல் போயிடுறது சொல்லலாம் தூக்கத்தில் உலகம் காணாமல் போயிடுறது சொல்லலாம் நாம் முழிச்சுட்டு இருக்கோம் விவகாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் தூள அஜானம் போயிடுறது எதனால குரு சாஸ்திர உபதேசத்தினால ஸ்ரத்தையினால ஸ்ரத்தையோடையும் சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு இருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு குருவானவர் விஷயத்தை எடுத்து சொன்ன உடனே தூள அஜானம் நீங்குகிறது தூள அஜானம் நீங்குகிறது ஸ்ரவண மனநிதியாசனத்தினால தூள என்னாகிறது நீங்கி போயிடுறது தூல அஜான் நீங்கி போய்விடுகிறது ஆனா மூல அஜானம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு இந்த ஆகாசம் பஞ்சபூதங்கள் உடம்பு எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு ஆனா அதே சமயம் இது டச் பண்ண முடியாது இது இறைவனுடைய படைப்பு அதை நீ வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் பண்ண முடியவும் முடியாது என்ன அது வந்து ஒரு இறைவனுடைய மாயின்னு புரிஞ்சுக்கும் மாயைன்னு புரிஞ்சுக்கும் தெய்வி மமமாதா துரத்தயா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தேழா இதுக்கு சங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் ஆகையினால இந்த மாயை என்னை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா என்னை அவர்கள் நாடுகிறார்களோ அவர்கள் தான் இந்த மாயையை கடக்கிறார்கள் அங்கே என்னைங்கிறது நிர்குண பிரம்மம்னு அர்த்தம் அந்த கான்டெக்ஸ்டில் நிர்குண பிரம்மம்னு அர்த்தம் முதல்ல கடவுள் நம்பிக்கையினால ஓரளவு மாயையை வெல்றான் அப்புறம் கடவுள் நான் ஒன்றுதாங்கிற ஞானத்தினால பரிபூர்ணமாக மாயையை வென்று விடுகிறான் அதுக்கு பிறகு மாயை இருந்தாலும் அது இவனை ஒன்றும் செய்யறதில்லை மாயது மாயன்னா என்ன அர்த்தம் இல்லாதது இருப்பது போல தெரியறதுக்கு தான் மாயனே பேர் யாமா சாமாயா யானா எது மா இல்லையோ அதுக்கு பேர் மாயை எப்படி மாயாக்கு டெஃபினேஷன் என்ன தெரியுமோ எது இல்லையோ அது மாயை மொட்டையா திடீர்னு எது இல்லையோ அது மாயைனா இல்லைங்கிறத போய் விசேஷமாக சொல்லணுமா என்ன அப்படி அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்பிளேஷன் தேவைப்படுகிறது எது இல்லையோ அது மாயைண்ணா அது எது இல்லையோ அது மாயைன்னு சொன்னால் மொட்டையா என்ன புரியும் அதுக்காக எது விசாரித்த பிறகு இல்லாமல் போகுமோ விசாரிக்காத வரையில் இருக்குமோ அதுதான் அப்பா மாயை அதனால் அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது விசாரிக்காத வரைக்கும் இருக்கு விசாரித்தப்புறம் இல்லை அப்போ நீங்கள் அது இருக்குதுன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா அதனால சம்ஸ்கிருத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறோம் தெரியுமா சதசத்யாம் அநிரியம் அது இருக்கிறதென்றும் இல்லை என்றும் கூற முடியாததால் அதை இப்படி இத்தகையதென்று விளக்கிவிட முடியாது பரம்பொருடைய சுரூபத்தை எப்படி இத்தகையதென்று விளக்க முடியாதோ ஏனென்றால் அதுவாகவே நாம் இருப்பதால் அதுவாகவே நாம் இருப்பதால் அதை விளக்கிவிட முடியாது அதே இந்த தோற்றத்தையும் நம்மால் ஏன் வந்தது அப்படின்னு விளக்கிவிட முடியாது நீக்கிறதுக்கு தான் வழி இருக்கே வந்தது அதனுடைய லட்சணம் என்னன்னா அது அநீர்வச்சனியம் தான் அதுக்கு என்ன ியார் விவேகாவணியில அழகா இதுக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் மாயக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு அது இருக்கிறது அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னாப்பியா பிபயாத்மிக்கானோ அது பரம்பொருளுக்கு வேறேன்னு சொல்ல முடியாது தனின்னு சொல்ல முடியாது வேறேன்னு சொல்ல முடியாது ஒன்னுன்னு சொல்ல முடியாது பின்னம்னு சொல்ல முடியாது அபின்னம்னு சொல்ல முடியாது சாங்கா பியா பிபயாத்மிக்கானோ அதுக்கு வடிவம் இருக்குன்னு சொல்ல முடியாது வடிவம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அப்படி சொல்றார் மகாத்புதா பெரிய அத்தம் இது அநிர்வச்சனீய ரூபா இதை வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி டே கணக்காக எக்ஸ்பிளைன் விளக்க முடியாது என்று நீண்ட நாட்களுக்கு விளக்க முடியும் அவ்வளோதான் விளக்க முடியாதுங்கிறத விளக்கமாக புரிஞ்சுக்கணும் அதுதான் அதுக்கு விளக்கம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அவங்க ரொம்ப நல்லவங்க சார் ஆனா என்னவோ தெரியல திடீர்னு இப்படி மாறிட்டாங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியலன்னா அதுதான்ப்பா மாய சொல்ல முடியாது என்ன விசித்திரம் இந்த உலகம் மாயா சக்தி விலாச கல்பித்த மகா வியாமோகா மகாவியாம ஆகையால இந்த அஜானம் இந்த மூல அஜானம் தூல அஜானம் போனத்துக்கு பிறகு ஒன்றும் பாதிக்காது அதுதான் அவர் சொல்றார் நேற்று ஞாபகம் அப்படி இருந்தா அந்த நிபந்தனாங்கிறத நீங்க எடுத்துடுங்க பிரகாசத்தின் துணை கொண்டு நான் இல்லை நான் உறக்கத்தில் நான் இல்லை என்று சொல்லுகிறாயோ அந்த பிரகாசம் யார் அதுதான் நீ சொல்லி ஸ்வப்பிரகாசம் தமாத்மானம் ஸ்வயம்பிரகாசமாக அது இருக்கிறது அகங்காரத்தினுடைய பாவத்தையும் அபாவத்தையும் அறிவது பிரகாசம் பிரகாசத்தையும் அப்பிரகாசத்தையும் அகங்காரத்தினுடைய அப்பிரகாசத்தையும் அகங்காரம் இருக்கு அகங்காரம் இல்லை அப்படிங்கறது எது பிரகாசம் பண்ணுகிறதோ அது அகம் साक्षी, சச்சிதானந்தம் சச்சிதானந்த லக்ஷணம் சர்வ் சர்வகாரணம் அத்வயம் நிர்விகாரம் பிரம்மா அஸ்மி அவ்வளோதான் அப்பிரகாச அப்பிரகாசான்னு என்ன அர்த்தம் இருட்டு அஜானம் கதம் ஸ்பிருசேத் இது ஒன்றும் டச் பண்ண முடியாதது ஞானம் வந்ததுக்கு பிறகு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த அதாவது நல்ல சாதாரண எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் அதாவது உலகம் முழுக்க முள்ளுக்காடா இருக்கு உலகம் முழுக்க முள்ளுக்காடா இருக்கிற போது உலகம் முள்ளுக்காட நீங்க செடி பண்ண முடியும் முடியாது நம்ம காலில் செருமை போட்டுட்டோம்னா முள்ளெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அது மாதிரி இந்த உலகம் வந்து ஒரே முள்ளுக்காடு காமக்ரோத லோகமோ மதமாச்சரியம் எப்ப பார்த்தாலும் சம்சாரம் இந்த சம்சாரத்தை சம்சாரமுற முள்ளுக்காட்டால் சரி பண்ண முடியுமா நம்மளால் முழுக்க முழுக்க அந்த உலகத்தை எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது அதுக்கு ஒரே வழி என்னன்னு நம்ம காலில் ஞானும் என்னும் செருப்பை போட்டுக்கொள்ள வேண்டும் சுவாமிஜி செருப்போடு கொண்டு ஞானத்தை ஒப்பிடுறீங்களே அப்படின்னா சரி பரவாயில்லை உதாரணம் தானே திருஷ்டாந்தம் தானே வேறு விதமாக அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் உண்டு நம்ம வந்து கொடை பிடிச்சிக்கிறோம் மழையும் சரி வெயிலையும் சரி ரெண்டையுமே நம்ம மேலே விழாம பாதுகாக்கிறது அது மாதிரி அது மாதிரி இந்த ஞானமாகிறது என்னம் என்கின்ற சத்திரம் ஞானமாகிய சத்திரம் ஆதப விர்டி என்கிற சுகதுக்கத்தை நம் மேல பாதிக்காமல் இருக்கும் வழி செய்கிறது தெல்லாம் துக்கம்ங்கிற பற்றி சொல்லலை பொதுவாக சொல்றேன் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நம்மளை பாதிக்காமல் பண்றது இன்னும் ஞானம்ங்கிற கொடையை பிடிச்சு நட்டோம்னா மழையவா நிறுத்த எல்லாத்துக்கும் ஒரு முழுக்க டாப்பா போட முடியும் முடியாது அதனால கொடை பிடிச்சிக்க அது மாதிரி அது பண்ணி பிடிச்சு நிட்டா கதம் ஸ்பிருஷேத் ஆனால் நான் இப்போ சொல்றது என்னன்னா இருந்தாலே உலகம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றேன் அப்படின்னு அதான் அர்த்தம் அதுக்குதான் இந்த பதினேழாம் ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்னா அப்படினாலும் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோமிங்கிறதுக்காக வேண்டிய அவர் என்ன சொல்றாரு ததாபி இருப்பினும் சிதாகாசே இந்த சிதாகாசத்தில் அறிவு பெறுவழியில் அவஸ் ஏஷகா அவசிய ஏஷகாங்கிறது அப்பிரகாச அஜானம் மாயை ஏஷஹானா இந்த இந்த முதல் ஸ்லோகத்தில் சொன்ன அப்பிரகாச அப்பிரகாசன்னா அறியாமை அல்லது மாயை அதை வந்து எதோட ஒப்பிடுறாருன்னா மூடு மணியோட அவசிய நீசி டம்ஹாரம் மூடுப்பணி ஃபாஜி ஃபா மூடு பணி அது இங்கே சம்ஸ்கரத்தில் மூடு பணிக்கு இன்னொரு வார்த்தை அவசியாய இந்த அவசியாயா ஈஸ் ஈக்குவல் டு அப்பிரகாச மாயை எதில் சிதாகாஷே சிதாக்காசத்தில் சைத்தன்யம் சைத்தன்யமாக இருக்கிற சைத்தன்யமான ஆகாசத்தில் ஆகாஷம் வேற சைத்தன்யம் வேற இல்லை ஆகாசம் இந்த ஸ்பேஸ் இல்லை சைத்தன்ய ஆகாசமாக ஞான அக்னி ஞான சக்ஷு சொல்றோம்யே ஆகாஷன்யமேதான் ஆகாசம் அந்தமாக ஆகாசத்துல சைத்தன்யமாகி ஆகாசத்துல இந்த மூடு பணி மூடி இருக்கு ஆனா அதுல என்ன இருக்குன்னா அந்த சைதன்யத்தை பத்தின விற்பி ஞானம் வந்தவுடனே நம்ம மனசுல என்ன ஞானம் விறத்தி ஜானம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது குரு கிட்ட சாஸ்திரத்தை படிச்சு நமக்கு உண்டாகிற ஆத்மாவை பத்தின ஞானம் அது விற்பிஞானம்னு பேரு ஸ்வரூப ஜானத்தை பற்றிய அறிவுக்கு பேரு விற்பிஞானம்னு பேரு அறிவினை அறியும் அறிவும் தாய்மானவர் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டுலாம் இருக்குது ரொம்ப நல்லா சொல்லுவார் அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கார்கள் யார் அறியார்கள் யார் ரொம்ப அழகா வேதாந்தத்தை அப்படியே புரிய வச்சு விடலாம் அந்த பாட்டை வச்சுட்டேன் அவட நல்ல விஷயங்கள் இருக்கு போறோம் சிதாகாஷே சிதாகாஷே அவசிய ததாபி ஆபாதி இருப்பினும் இந்த சிதாகாசத்தில் அந்த அப்பிரகாசம் தோன்றத்தான் செய்கிறது எதனால் தோன்றுகிறது அதுக்கு இந்த அவசியாயாக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் அவர் ஏஷா அவசியாயா இந்த அப்பிரகாசமான மூடு பணியானது இந்த அஜ்ஞானமான மூடு பணியானது இந்த மாயையான மூடு பணியானது தெரியத்தான் செய்கிறது ஒத்துக்கொள்கிறேன் அனுபவத்தில் இருக்கிறது நான் எப்படி மறக்க முடியும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் எது வரைக்கும் தெரியுமா இது இருக்கிறது அவசியாய நல்ல அழகான லாங்குவேஜ் விசாரிக்காத வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாயை விசாரிக்காத வரைக்கும் விசார அபாவ ஜீவனஹா புரியுது பாருங்க விசாரிக்காதவரை விசார அபாவம் விசார அபாவம்னா என்ன விசாரிக்காத வரையில் குரு கிட்ட போய் சாஸ்திரத்தை முறையா படிக்காத வரையில் படிக்காத வரை உண்மையை தெரிந்து கொள்ளாத வரையில் விசாரம் பண்ணாத வரையில் விசாரம்னா தமிழ்ல கவலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ரொம்ப விசாரமா இருக்கான் அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை விசாரம் என்கொயரி விசாரம் அபாவம் அபாவம்னா இன்மையினால் ஆராய்ச்சி இன்மையினால் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த மெய்ப்பு எப்பொருள் எத்தன்மையாக இருந்தாலும் அப்பொருளின் மெய்ப்பொருளை காணாமையினால் அது அந்த பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக தோன்றுகிறது தாய்மான் சொல்றார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாகிவிடுமோ பராபரமே இந்த உடம்பு வந்து முழுக்க முழுக்க பொய்யான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பேர் பணம் பதவி புகழ் அப்படி வந்து நான் நான் ஒரு ஒரே ஒரு இது இருக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு இது இருக்கு நான் அப்படின்ட்டு இருக்கு இது என்ன முழுக்க முழுக்க என்ன பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் முழுக்க முழுக்க உடம்பு மனசு புத்தி நான் அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் அவர் தாய்மாரி சொல்கிறார் முழுக்க முழுக்க பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வச்சிருக்கு எல்லா பொய்யும் ஒன்றா சேர்ந்துருக்கு புத்தியும் பொய் மனசும் பொய் இந்திரியங்களும் பொய் கா உடம்பும் பொய் உலகமும் பொய் ரெண்டையும் நல்லா வச்சிருக்கு ஆனால் அந்த உலகத்தை விட்டுவிடுங்க அவர் உடம்பை தான் சொல்கிறார் இதுக்கு வந்து சாதாரணமாக உடம்பை வந்து மெய்யும்பாங்க மெய்ன்னு சொல்லுவாங்க மெயினாக த சாதாரணமாக என்ன அர்த்தம் உண்மைன்னு அர்த்தம் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சாதாரணமாக உடம்ப குறிப்பிடும் அதை மெய்னு சொல்லிட்டா மெய்யாயிடுமா அது மெய்னு கூப்பிட்டுட்டா அது மெய்யாயிடுமா பொய்யன்றா பொய்யான உடலை போய் மெய்யின்னு சொல்லின்னு இருக்கோமே ஏன்னா லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறோம் மெய்னு அப்படியான மெயின் இதுக்கு பேர் வச்சவங்க விட்டால் தான் ரொம்ப புத்திசாலிகள் மெய்ப்பொருளை மனித உடலிலே தான் காண முடியும் என்பதால் மனித உடலிலேதான் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதால் மெய்ப்பொருளை அறிகின்ற சாதனமாக இந்த உடல் விளங்குவதால் உடலையே மெய்யென்று உபசாரமாக குறிப்பிட்டார்கள் உண்மையில் உடல் மெய்யல்ல சாத்தியத்தை சாதனத்தில் காண்பது என்பது ஒரு மரபு சாத்தியத்தை சாதனத்திலே ஏற்றுவித்து கூறுவது என்பது ஒரு மரபு இப்ப குரு வந்து தெய்வம்னு சொல்றோம் உண்மையிலே குரு தெய்வம் இல்லை உண்மையிலேயே கொஞ்சம் பயமுடுத்துல என்ன மாத்தி மாத்தி கண்டபடி தான் பேசுறீங்களேன்னு நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே குரு தெய்வத்தை காட்டி தருவதால் தெய்வத்தை பற்றிய உண்மையை விளக்கி சொல்லுவதால் குருவையே தெய்வம் என்று சொல்லுகிறோம் சும்மா ஒண்ணும் குரு நமக்கு கடவுளை பத்தி ஒன்னும் சொல்லி தராம சும்மா இருக்கிறவரை போய் குருன்னு சொல்லுவோமா சொல்லுவோமா நமக்கு சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணாதான் குரு நமக்கு பணம் உதவி செஞ்சா தான் அந்த பணக்காரனை மதிப்போம் ஏதாவது கொடுத்தாத்தானே மதிப்போம் இதான உலகத்துல சாதாரண நியமம் ஏன்னா ஒன்றும் செய்யாதவனை யாராவது மதிப்பாங்களா தனக்கு பிரயோஜனம் அனுஷ்ட நம் அந்தோப்பி பிரவர்த்தத்தைங்கிற காளிதாசர் பிரயோஜனம் இல்லாம முட்டாள்தனமான பிரயோஜனத்தை எதிர்பார்த்து முட்டாள்தனமாக எவனா ஒருத்தன் காரியம் செஞ்சாலும் செய்வானே தவிர பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம முட்டாள்கூட செயல்பட மாட்டான் பிரயோஜனம் அனுஷ்ட நம் மந்தோபி பிரவர்த்தத்தை ஆயின எதுல இருந்து எங்க போயிருக்கேன்னு சொல்லிவிடுறேன் குருவே நம்ம வந்து கடவுள்னு சொல்லணும் குரு சாட்சா பரம்பரம் ஸ்ரீ ஜகன்னா சொல்றோமே தவிர வாஸ்தவமா குரு சாதனம் ஞானம் சாத்தியம் ஆனந்தம் சாத்தியம் ஆனால் அதை கொடுக்கறதுனால அவரையும் நாம் தெய்வம்னு சொல்கிறோம் அப்படி கருத வேண்டியது நம்முடைய ஸ்ரத்தையும் பக்தியையும் காட்டுகிறது அவ்வளோதான் அது மாதிரி எப்படி சாதனமாகிய குருவை சாத்தியமான கடவுளாக வழிபடுகிறோமோ அது போல பொருத்தி வைத்த பொய்யுடலாகிய இந்த பொய்யுடலில் இருந்து கொண்டுதான் மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ளுவதால் புத்தியை சாதனத்திலே வைக்கிறோம் சாதனே சாத்திய புத்தி உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பின் உருபொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே காப்பாற்றுகிறேனே அப்போ உடல் வந்து சாதனம் மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு இந்த உடல் பயன்படுவதால் பொய்யாக இருப்பினும் இவ் உடலை மெய் என்று கூறுவது மரபு அவ்வளவுதான் அது மாதிரி எதுக்கு இதை சொன்னேன் விசாரிக்காத வரையிலும் இது வந்து உயிர் இருக்கு ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் இதுக்கெல்லாம் அந்த உலகம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் உண்மை இருக்குது அதனால்தான் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணால் உலகம் பொய்யா போயிடுமா பொய்யா போனால் அப்புறம் நமக்கு என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் தெரியாது ஐயோயோ வேண்டாம் சாமி வேண்டவே வேண்டாம் ஏதாவது சொல்லுங்க அப்படி இப்படி மந்திரங்கேந்திரம் சொல்லிக்கில்லி மந்திரகேந்திரம் சொல்லிக்கில்லி அப்படி ஏதாவது சும்மா சிம்பிளாக என்னத்தையாக சொல்லிட்டு போங்க இப்படிலாம் ரொம்ப ஹை அத்வைத்த மகாரந்தம் தெரியாதரமாக கேம்புக்கு வந்துட்டோம் இவ்வளோ கடினமான ஒரு சப்ஜெக்ட் எடுப்பீங்கங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அங்கேயே நாங்கள் கொஞ்சம் வித்ரா பண்ணிட்டுருந்துருக்கோம் சரி வந்துவிட்டோம் வந்ததுக்கு கங்கை எது வரும் என்ன போய் பொயின்னு சொன்னாலும் கங்கையை பார்க்கணும் போல தான் இருக்குது கங்காதரிசர் கும்பிடணு தான் ஆசையாக இருக்குது நடக்கிற பஜனை பூஜை அது இதெல்லாம் பார்க்க பார்க்க நல்லா தான் இருக்குது இதை உண்மையுன்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவோம் போடணும் என்னவா சொல்லணும் போறதுல இருக்கு இப்போ என்னதான் ஆனந்தமா இருந்தா இங்க இருக்க நம்ம வீடு அது வீடு உண்மையிலே வீட்டை பத்தி இங்க விசாரம் பண்ணாலும் கூட வீடுன்னு மோட்சம் வீட்டை பத்தி இங்க விசாரம் பண்ணாலும் வீட்டுலதான் ஞாபகம் இருக்கு வீடு நமக்குண்டு துரு ஆலங்காடுன்னா நமக்கு வீடு உண்டு தேனி என்ன சொல்லிக்கிற உங்களையெல்லாம் சொல்லலை ரொம்ப உங்களை ஏதாவது சொன்னா கோவம் போறது வீடு நமக்கு சரி விசார அபாவ ஜீவனா அவசியாயகிறதுக்கு இந்த அவசியத்துக்கு அப்ஜெக்டிவ் விசாரிக்காத வரையில் விசாரிக்காத தமிழ் எப்படி பேச்சு பழகிருக்கோம் பண்ணாத வரையில் இருக்கக்கூடியது வாழக்கூடியது அது மாத்திரமில்லை விசார உதய அவதிகி விசாரம் பண்ணியவுடன் உதிக்கின்ற சூரியன் அந்த சூரியன் வந்தவுடன் அது அது முடிந்து போகிறது மூடு வந்து நல்ல பிரகாசமான சூரியன் வந்தா என்னாகும் இருந்த இடம் தெரியாம போயிடும் அது மாதிரி இந்த அஜ்ஞானம் வந்து ஆத்மாவில இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த ஞானம்ங்கிற சூரியன் உதிச்ச உடனே இந்த அஜானமாகிய மேகம் இந்த சைத்தன்யமாகிய ஆகாசத்தில் இருக்கிற இந்த அஜானமாகிய மேகம் மூடு பணி நீங்கி விடுகிறது என்பது கருத்து இப்போ ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் ததாபி சிதா காஷே விசார அபாவஜீவன விசார அர்க்க உதய அவதி ஏஷ அவசியாய கோபி ஆபாதி யாது காரணத்தாலோ தோன்றுகிறது அது விளக்க முடியாது விளக்க முடியாதுங்கிறத நான் சொல்லிட்டேன் விளக்க முடியாதுங்கிறத ஆனஸ்டாக ஒத்துக்கிட்ருக்கேன் அது மாத்திரம் இல்லை நீ இல்லை யாரும் ஒத்துக்க முடியாது யாரும் நிரூபிக்க முடியாததை அது மாத்திரம் இல்லை இதை புரி இந்த வார்த்தையை நீ ஒத்துக்கிட்டியான உனக்கு ஆனந்தம் இருக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனால இந்த ஞானத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அது நீ வந் ஏன் வந்தது வந்ததுன்னு கேட்டுன்ட்டு உனக்கு வந்து நிம்மதி வரப்போறது இல்லை இதை ஒத்துக்கிட்டே நிம்மதி உனக்கு சொந்தம் உள்ளடைய ரேஷனல் மைண்ட் எப்படியாவது ப்ரூஃப் பண்ணித்தான் ஆகணும் சொன்னால் தீர்காயுஷ்மான் பகன் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அதனால இதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் இதனால தான் என்ன சொல்கிறாங்க பல மதஸ்தர்கள் நம்மை மாயாவாதிகள் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் ஏன்னா கடவுள் கடவுளை மாயங்கிறோம் ஜீவனையும் மாயங்கிறோம் உலகத்தையும் மாயங்கிறோம் பிரம்மன் ஒன்று தான் சத்தியங்கிறோம் அவர்களுக்கு கடவுள் உண்மை உலகம் உண்மை உயிர்கள் உண்மை நம்மளும் உண்மைங்கிறோம் எப்போ வியாபாரிக திருஷ்டியில் இந்த கருத்து தான் அவங்க ஒத்துக்கிறது இல்லை இந்த வியாபாரிகம் பாரமார்த்திகம்ங்கிற ரெண்டு வேர்டை யூஸ் பண்ணுற ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட் அத்வைத சித்தாந்தம் வேறு யாரும் இதை யூஸ் பண்றதில்லை எல்லாருக்குமே இந்த உலகம் பாரமார்த்திக சத்தியம் பரமார்த்த சத்தியம்னா என்ன அப்சல்யூட்லி ட்ரூ பரமார்த்தம் மீனிங் என்ன அப்சல்யூட்லி ட்ரூ பரம அர்த்த பாராம அர்த்தா பரம டிரான்ஸ்லேட் பண்ண பரம் பொருள் பரம் பொருள் அர்த்த பொருள் அதனால அவங்களுக்கு ட்ரூ நம்ம என்ன சொல்றோம் ரிலேட்டிவ்லி இட்இஸ் உலகம் எல்லாம் வியாபகாரிக திருஷ்டியில தான் இதெல்லாம் உண்மையை தவிர பாரமார்த்திக திருஷ்டியில் இது உண்மை இல்லை பாரமார்த்திகத்தை புரிஞ்சுண்டு வியாவகாரிகத்தில் வாழணும் அதுதான் ஜீவன் முக்தி அவ்வளோ இது யாருக்கு இது யாருக்கு கன்வின்ஸ் ஆகுதோ அவங்க ஒத்துக்க முடியல என்ன எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நமக்கு இந்த அஜானத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது மாத்திரம் இல்ல முடியவே முடியாது ஆனால் அவங்களும் சில இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டி வரும் அவங்களுக்கும் சில கஷ்ட குறைபாடுகள் வரும் ஏன் இந்த இது நடக்குது அப்படின்னு கேட்டா அது அப்படித்தான் அப்படின்னு சொன்ன அந்த கேள்விக்கு அவங்களாலையும் பதில் சொல்ல முடியாது இறைவன் விளையாட்டாக படைக்கிறான் அவனுக்கு அது ஒரு விளையாட்டு அவன் உன்னை படைத்தான் நீ அனுபவிக்க வேண்டியோட அனுபவிக்கணும் ஆனா நீ அவனை கடவுளை சார்ந்து என்னத்துக்கு என்ன படைச்சான் அப்படின்னா அது நீ கேட்க கூடாது எப்படி நம்ம அறியாமையை வந்து விளக்க முடியாது நம்ம சொல்றோமோ அவங்களும் என்ன சொல்றாங்க எப்படி கடவுள் என்ன எண்ணத்துனால படைச்சான் ஏன் படைச்சான் என்ன காரணம்னா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காது உலகத்துல இருந்துட்டு இருக்கும் அதை பாரிப்போம் அது ஏன் படைச்சாங்கிறதுக்கெல்லாம் கேள்வி கிடையாது என்னோ பிறந்துட்டோம் ஆனா இதுல சில உண்மைகளை நம்ம ஏத்துக்க வேண்டியிருக்கு அதனால நீ கடவுளையே சார்ந்துரு அவனை அனுதனமும் பாடு அவனை பாடி ஸ்தோத்திரம் பண்ணு தலையார கும்பிடு கூத்தாடு சங்கராஜைய போற்றி போற்றி என்று சொல்லு இதுவே அது வந்து சரியதான் அது வேற விஷயம் ஆனா நீ வந்து அதுவே பண்ணிட்டுரு போறோம் அவன் வந்து உனக்கு நீ அவனை நாடி இருந்தால் அவன் உன் வினைகளை அப்ப அது ஏன் வந்ததுன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடையாது ஏன் எப்படி பண்ணார் என அவருக்கு என்ன ஆசை ஆனா நீங்க சொல்றீங்க அவர் எல்லா ஆசைகளையும் இல்லா ஒரு ஆசைகளும் இல்லாதவருங்கிறீங்க அவர் ஏன்யா படைச்சார் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது எப்படி அவங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லையோ அதே மாதிரி அதனால அதை விட சோ லாஜிக்கலா இருக்கு இந்த பிலாசபி அதனால நம்ம என்ன சொல்றோம் அஜானத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிறோம் வியாபகாரிகளை எல்லாம் ஓகே பகவான் இருக்கார் கர்மா இருக்குது புண்ணியம் இருக்குது பாபம் இருக்குது ஜென்மா இருக்குது மரணம் இருக்குது நாங்கள் என்ன மறுக்கவா செய்கிறோம் ஒத்துக்கிறோம் ஆனால் மித்தியான்னு சொல்கிறோம் மித்தியாங்கிற பதத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கும் அசத்தியங்கிற பதத்தை பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான் தான் சொன்னோம் பிரம்ம சத்தியம் ஜெகத்து அசத்தியம்னு சொல்லலை ஏன் சொல்லலை ரொம்ப கவனமாக யோசிக்கணுமா வேண்டாமா பிரஷ்னோத்தரி மௌரிஜி தான் சொன்னார் நான் சொல்லக்கூடாதா நான் சொல்லணும் பிரச்சனோத்தரி மாளிகையால் வந்து சங்கராச்சாரியார் அதில் சொல்கிறார் ஒரு கேள்வி கிம்மித்யா மித்யாங்கிறது வந்து ஸ்ரீலிங்கமோ புல்லிங்கமோ போடாதீங்க அவ்வயம் அது மித்யா மித்யோ மித்யாகலாம் போட்டுவிடக்கூடாது ஆகாராந்த ஸ்ரீலிங்கா மித்யா சப்தா அப்படின்னு வெளியிடக்கூடாது மித்யாங்கிறது அவ்வயம் அதாவது இடிக்ளைனபிள் Indeclinable. வேற்றுமை உருவு ஏற்காத சொ வேற்றுமை உருவு ஏற்காத சொ அப்போ அந்த மித்யாங்கிற வேர்டு அந்த மித்தியாங்கிற வேர்டு என்ன மீனிங் தெரியுமா அறியாமையில் இருக்கும் வரை உண்மையாகவும் அறிவு வந்தவுடன் இல்லாததாகவும் இருப்பு இல்லாமலும் எது போகுமோ அது மித்யா அதனால் இந்த மித்யாங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜெகத் அசத்தியம்னு சொல்லலை அப்ப என்னன்னா வியாபகாரிக திருஷ்டியில எது சத்தியமோ பாரமார்த்திக திருஷ்டியில எது அசத்தியமோ அது மித்யா வியாவகாரிக திருஷ்டியில் சத்தியம் பாரமார்த்திக திருஷ்டியில் அசத்தியம் வியாவகாரிக திருஷ்டியில் சத்தியமாகவும் பாரமார்த்திக திருஷ்டியில் எது அசத்தியமாகவும் ஆகிறதோ அது த்திலே நம்மால் மித்யா என்று சொல்லப்படுகிறது ரொம்ப வார்த்தையெல்லாம் மாத்தி மாத்தி போடுறேன் உதிக்கிறது மறைகிறது என்பது வியாவகாரிக சத்தியம் ஆனால் சூரியன் இருந்த இடத்திலேதான் இருக்கிறது பூமி சுழன்று கொண்டிருக்கிறது என்பது பாரமார்த்திக சத்தியம் அப்படியானால் சூரியன் உதிப்பதும் மறைவதும் சத்தியமா என்று கே சத்தியமா அசத்தியமா என்று கேட்டால் அது சத்தியம் அல்ல அசத்தியம் அல்ல மித்யா இது புரிஞ்சது வேதாந்தம் புரிஞ்சிடும் பெரும்பாலான பேர் இந்த ஆங்கில புரிஞ்சுக்காம கண்ணுக்கு முன்னாடி தெரியிற உலகத்துல இல்லே இல்ல இல்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இந்த ரொம்ப பேசப்படாது இந்த அப்படி மலை மேல ஆஹா என்ன அழகா கங்கா பிரவாகம் என்ன மலைகள் என்ன நட்சத்திரங்கள் சூரியன் ஐயோ இதை பார்த்து பொய்யுங்கிறாங்களே அதனால தான் நிறைய ஃபிலாசஃபி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் பழையபடி கண்ட இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி வேறு மதங்கள்லாம் உண்டாச்சு பழையபடி சங்கராச்சாரியருக்கு அப்புறம் சங்கராச்சாரியோட புத்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ புண்ணியம் வேணுமோ தெரியாது சொல்ல முடியாது அவ்வளவு ஸோ இன்டெலக்ட் அவ்வளவு புத்தி இருக்குது அவருக்கு ஆனால் வந்து அந்த புத்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புத்தி வேண்டாமா அப்போ நான் யாரையும் குறை சொல்லலை அந்த சங்கராச்சாரியோட புத்தியை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவரை நல்லா பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம பதஞ்சலி சொல்கிறார் மகாத்மாக்களை மனசில் நினைச்சா அது நமக்கு அர்த்தங்கள்லாம் தானாக பிரகாஷிக்கும்னு சொல்கிறார் அதாவது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் கடவுள்கிட்ட உனக்கு எவ்வளவு அன்பும் பக்தியும் இருக்கிறதோ அன்புன்னா தமிழ் பக்தின்னா சம்ஸ்கிருதம் கடவுள் உனக்கு எப்படி பக்தி இருக்கிறதோ அதுக்கு நிகராக உனக்கு குருவினிடத்திலும் பக்தி இருக்குமானால் குருன்னா என்ன முதல்ல கொஞ்ச நாள் படிக்கணும் ஒருத்த குருவின் உனக்கு பக்தி இருக்குமானால் பிறகு குருகிட்ட முதல்ல கிரமமா கொஞ்சம் படிச்சுடுறோம் இல்லையா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் படிக்க முடியாது குரு கிட்ட உட்காந்து ஒரு ஒரு அவுட்லுக் எப்படி படிக்கணும் எப்படி கிரமம் என்ன சம்பிரதாயம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்து விடுறார் அதுக்கப்புறம் என்னாகிறதா அந்த குரு ஈஸ்வரனிடத்தில் பக்திக்கு நிகராக குருவனிடத்தில் பக்தி இருக்கிற காரணத்தினால அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தமெல்லாம் தானாகவே பிரகாஷிக்க ஆரம்பிக்குமா அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு விளக்கம் இது இது சுவேதாசத்ரோபனிஷத்துலேயே வருது அவர் அதை கோட் பண்ணுறார் எஸ்ய தேவே பராபக்தி யா தேவே ததா குருவ் எஸ் தேவே புரியல் பர்வம் எஸ் தேவே பராபக்தி யா தேவே தா குரவ் தசைதே கதிதாஹியர்தா பிரகாசந்தே மகாத்மன மனிஷிண ஆர் மகாத்மனேதாஷத்தரோபனிடம் சொல்கிறது இறைவனிடத்தில் எவ்வளவு ஆழ்ந்த உனக்கு அன்பு இருக்கிறதோ அதே அன்பு உனக்கு தத்துவங்களை சொல்லிக் கொடுக்கின்ற குருவினிடத்திலும் இருக்குமேயானால் அவர் சொல்லி கொடுக்காத பகுதிகளும் உனக்கு தானாகவே பொருள் விளங்கும் ஆனால் குருவே போகாம தானா விளங்காது அந்த ஒரு கிரமம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வே தெரிஞ்சுட்டு பாருங்க அதுக்கப்புறம் நாமளாகவே ஓ இது இப்படி இருக்க முடியும் அங்கே அப்படி சொல்லியிருக்கு அங்கே அப்படி சொல்லியிருக்கு அவர் இப்படி சொன்னார் குரு இப்படி சொன்னாரு அப்படி சொல்லி கரெக்டாக கொண்டு போய்டும் தப்பு எதுக்கு இது விஸ்தாரமா விளக்கம் சொல்றேன்னு சொன்னா விசாரிக்காத விசாரிக்க வரையில் விசாரிக்காத வரையில் வாழ்ந்து கொண்டிருப்பதும் விசாரித்தவுடன் ஞான சூரியனால் மறைந்து போவதுமான இந்த மூடு பணியாகிய அறியாமை அல்லது மாயை சைத்தன்யமாக இருக்கிற சைத்தன்யமே ஆகாசமாக விளங்குகிற இந்த ஆகாசத்தில் தோன்றுகிறது ஆனால் விசாரித்தவுடன் போய்விடுகிறது இதுதான் அத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான பாகம் அதனால எல்லா சித்தாந்தத்திலையும் கடைசியில் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாருமே திண்டாடுறாங்க அதை வந்து ஹானஸ்டாக ஒத்துக்கணும் ஆனால் எந்த சித்தாந்தம் வந்து உங்களுக்கு வந்து ஓ இது ஸோ கிளியர் அது மாத்திரம் சாஸ்திரங்கள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் ஆனால் நமக்கு தெளிவாயடும் எதையும் நாம ஒண்ணும் சொல்ல போறதுல கருத்தோ அனந்தம் தாய்மானவர் கருத்தோ அனந்தம் ரெண்டு மீனிங் உண்மையிலேயே அந்த பாடலில் மீனிங் என்னன்னா கருத்தோ அனந்தம்னா எண்ணங்களோ அனந்தம் அர்த்தம் எண்ணங்களோ எண்ணற்றவை அர்த்தம் ஆனா வேற ஒரு இன்டர்பிரேஷன் என்னன்னா இந்த உலகத்தில் கடவுளப்பத்தின கருத்துக்களோ அனந்தம் அப்படின்னு ஒரு மீனிங் இப்ப இந்த ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது இனி பதினெட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லுகிறார் ஒரு முக்கியமான விஷயத்தை பூர்வ பக்ஷி கேட்குறான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே மாயேங்கிறீங்க எவ்ரி திங் இஸ் மாயா எல்லாமே இல்லயூஷன் தோற்றங்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் எதை வச்சுட்டு சொல்கிறீங்க ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுன்னு சொல்கிறீங்க வேத பிரமாணத்தை வைத்து கொண்டு சொல்கிறீர்கள் ஸ்ருதி பிரமாணை கமதே ஸ்வதர்ம நிஷ்டாத்தை வாத்ம விஷுத்திரஸ்ய விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனை வசம்சார சமூல நாசா விவேக சூடாமணி வேதமாகிய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் தனது கடமைகளை செய்ய வேண்டும் தனது கடமைகளை செவ்வனே செய்வானேயானால் அவன் உள்ளம் தூய்மை பெறும் உள்ளம் தூய்மை பெறுவானேயானால் தகுந்த குருவின் மூலம் அவனுக்கு உண்மையை பற்றிய ஞானம் கிடைக்கும் அந்த உண்மையை பற்றிய ஞானம் கிடைக்குமானால் அவனுடைய துயரங்கள் முற்றிலும் அழிந்து போகும் என்று ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார் ஸ்ருதி பிரமாணை கமதேஸ்வதர்மத்ம விசுத்திரஸ்ய விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம் ரொம்ப அழகாரம் அது சரி இப்போ என்ன கேள்வின்னா வேதத்துல முதல்ல நம்பிக்கை நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனை இப்ப ஞாபகப்படுத்தி பாருங்க வேதத்துல நமக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கர்ம நம்ம நன்றாக அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னேன் அப்புறம் உபாசனை பண்ணணும்னு சொன்னேன் அப்புறம் வேதாந்தம் படிக்கணும்னு சொன்னேன் வேதாந்தம் படிச்சாதான் ஞானம் வரும்னு சொன்னேன் அப்படின்னா வேத பிராமான் என்ன ஆகிறது மாயக்குள்ளதானே வேத பிரமாணமும் இருக்கு வேத பிராமான் ஒரே கேள்வி வேத பிராமணியம் அதுல சொல்லி இருக்கிற கர்மகாண்டம் அதில் இருக்கிற வர்ணாசிரம தர்மங்கள் சொர்க்கலோகம் சொர்க்க லோக போகங்கள்லாம் சொல்லிருக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் என்ன என்ன ரியாலிட்டி அப்படின்னு கேட்டால் ஞானம் வர்ற வரைக்கும் தான் அதுக்கெல்லாம் ரியாலிட்டி ஞானம் வந்தவுடனே சந்தேகமே இல்லை அதுவும் மித்தியானம் இன்க்ளூடிங் பிரம்ம ஞானமும் மித்தியானம் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற ஞானம் இருக்கு பாருங்கள் அதுவே நித்யா நான் பிரம்மங்கிறது தான் சத்தியம் பிரம்மை சத்தியம் பிரம்ம ஜானி மித்யா இந்த பிரம்ம ஜானமும் மித்யான்னு புரிஞ்ச உடனே மௌனம்தான் பேச்சு தானாகவே சொல்ல வேண்டாம் நீ பேச வேண்டான்னு ஆட்டோமேட்டிக்கா மௌனம் டெலிபரேட்டாக மௌனம் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை ஸ்பால்டேனியஸாக ஸோ நேச்சுரல் அவனுக்கு வந்து அவ்வளோ தூரம் மனசில் திருடமாக அந்த உண்மை விளங்கிடுச்சு அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு கூட சொல்கிறது இல்லை பேசுறது நான் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுமா பிரம்ம பிரம்மத்துக்கு மனசு ஆனா அகம் பிரம்மாஸ்மி நம்ம ஏன் சொல்றோம் சுவாமிஜி அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம அந்த என்ற பொழுது அந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு என்றோம் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் நான் இல்லை இதுக்கு இருப்பாக இருக்கிற பிரம்மமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி மைண்டில் நினைக்கிறோம் தாட்டு ஈவந்தோ மைண்டா இருந்தாலும் சப்ஜெக்ட் வந்து பியாண்ட் தி மைண்ட் எண்ணம் மனதனுடையதாக இருந்தாலும் கூட அந்த எண்ணத்தில் எண்ணப்படும் கருத்து எண்ணத்திற்கு எண்ணத்தை கடந்தது அவ்வளோதான் அதே சொல்ல போகிறாரு அப்போ கேட்குறாங்க அப்போ இத்தனை நாளாக படித்தது போனது எத்தனை பண்ணது இவ்வளோ எல்லாம் பண்ணது எல்லாமே தோற்றம் தானா அப்படின்னா சந்தேகம் தோற்றம் அதுக்கு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து தூக்கத்தில் வந்து கனவு வந்தது கனவுல வந்து ஒரு புலி வந்தது புலி வந்து மேலே பாயிற மாதிரி வந்தது மேலே பாயிற மாதிரி வந்த உடனே ஜடார்னு முழிச்சுட்டேன் ஜடார்னு முழிச்சுட்டேன் முழிச்சதுக்கு பிறகு புலி இல்லை ஒன்றுமே இப்போ தூக்கத்தில் வந்த புலி உண்மையா பொய்யா ஆனால் முழித்த உடனே புலி இருக்கோ இல்லை அது மாதிரி இதுதான் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் இல்லை இதுதான் திருஷ்டாந்தம் முடிச்சதுக்கு பிறகு புலி இல்லை அது மாதிரி வேதாந்தம் வந்து உண்மையை சொல்லி கொடுத்துட்டு மறைந்து போயிடுறது நானும் பொய்ன்னு சொல்லி போயிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி விழிப்பு நிலையில நம்ம உண்மையை அது பொய்யின்னு சொல்லி இது உண்மையை ஒத்துக்கிறோமோ அது மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கணும் எதையும் புரிஞ்சுக்கணும் இந்த வேத வேதம் பிரமாணம் குரு சிஷியன் பரம்பரை எல்லாமே மாய தோற்றம் தான் சந்தேகம் இல்லை அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் உங்களால சொல்லிவிட முடியும் மாயத்தோற்றம்னு நீங்க வந்து இந்த குரு சிஷ்ய பரம்பரை இதெல்லாம் மாயத்தோற்றம் மித்யான்னு சொல்ல முடியுமான்னு நினைக்கிறாங்க தைரியமா சொல்றோம் குரு கிருபையினால சொல்றோம் அந்த குருநாதர் தான் சொல்லி கொடுத்தார் உனக்கு எனக்கு இருக்கிற வேற்றுமையே மித்யாப்பா இதை சொல்லி கொடுத்த உடனே வேத பிரமாணமும் புலி போல நீங்கி விடுகிறது புலி போல நீங்கி விடுகிறது அதற்கு பிறகு இருக்கிற அனுபவம் எப்படி உண்மையோ அது போலதான் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது ஒரு பெக்கியூலர் டீச்சிங் திரும்ப திரும்ப சொல்றேன் இது நீங்க திரும்ப திரும்ப நீங்களும் யோசிச்சா தான் புரியும் இப்போ அந்த அப்படி ஒரு கேள்வி உண்டாகிறது அந்த கேள்விக்கு பதில் வரப்போகிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் ஆமிரா ஜிஸ் ஜமீர்வர்த்தே ஸ்மமோட்சாதி निद्रा ஜம்மின் स्वर्गमोक्षादि தீர்ஸ்வுரேமோ ஆத்ம அஜான மகாநிதிரா ஜிதே அஸ்மின் ஜகன்மயே தீர்கே ஏதே ஸ்வர்க மோஷாதி விபிரமாற முதல்ல சொல்லிவிடுறேன் அப்ப உங்களுக்கு புரிஞ்சுடும் ஆன்மாவை பற்றிய அறியாமை என்னும் ஆன்மாவை பற்றிய அறியாமை என்னும் மாபெரும் உரக்கத்தில் மாபெரும் உரக்கத்தில் உண்டாகிய உண்டாகிய நீண்ட கனவாகிய நீண்ட கனவாகிய்வுலகில் விண்ணுலகமும் வீடு முதலான தோற்றங்களும் தோன்றுகின்றன தூய தமிழ் விண்ணுலகமும் வீடு முதலான தோற்றங்களும் மாயத்தோற்றங்களும் தோன்றுகின்றன ஆன்மாவை பற்றிய அறியாமை என்னும் மாபெரும் உறக்கத்தில் தோன்றிய நீண்ட கனவாகிய இவ்வுலகில் விண்ணுலகமும் வீடு முதலான மாயத்தோற்றங்களும் தோன்றுகின்றன இந்த ஸ்லோகத்துடைய கருத்தை என்ன புரிஞ்சு போயிடுது இல்லையா சொர்க்கம் இருக்கு மோட்சம் அடையணும் நாம எல்லாரும் கர்மாவனால நமக்கு மோட்சம் இல்லை ஞானத்தினாலதான் நமக்கு மோட்சம் அப்படின்னு எல்லாம் சொல்லி முறையா கிரமமா சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது கடைசியில பாருங்க அவர் ரொம்ப சொல்ல போறாரு அவர் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல சொல்ல போறார் சிஷ்ய ஆச்சாரிய ஈஸ்வர பிரமம்ங்கிறார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல சிஷ்யன் ஆச்சாரியன் ஈஸ்வரன் பாருங்க முதல் ஸ்லோகம் என்ன கட்டாட்ச கிரணாப்தல் ஸ்லோகம் அவரு என்ன தெரியுறது அவங்களுக்கு பக்தி அவங்களுக்கு இருக்கிற பக்தி நமக்கு இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஞானமும் நமக்கு இல்லை நமக்கு ஞானமும் அரகுற பக்தி அறவுரை அதனால தான் என்ன சொல்கிறோம் பக்தியே உயர்ந்தது ஞானமே உயர்ந்தது தகராறு பண்ணிகிட்டு இருக்கும் எங்கள் பக்தி வேணுமோ அங்கே பக்தியை சொல்லத் தெரியல எங்கே ஞானம் வேணுமோ அங்கே ஞானத்தை சொல்லத் தெரியலை போட்டு குழப்பி பக்திய முக்திக்கு வழி கொஞ்சம் நீளமாக போகுது பக்தியே முக்திக்கு வழி அது எப்படியா முக்திக்கு வழி அப்படிதான் நீ வந்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கோப்பேஷவி அவசியாவதி வாயில நுழையாம கடவுடா கஷ்டப்பட்டு தென்மொழியாகிய தேன்மொழி இருக்க தேவார திருவாச்சகங்களும் தாய்மானவர் பாடல்களும் இருக்க அது தாய்மான் பாடல் சொல்லப்படாது அதில் சம்ஸ்கிருதம் தான் நிறைய இருக்குது ஆகையினால் ஏக இப்படிலாம் இருக்க இந்த கடவுடா சம்ஸ்கிருதத்தை படித்து கொண்டு சரி விட்டுடும் சப்ஜெக்டை பார்ப்போம் ஆத்ம அஜான நமக்கு நம்மளை பற்றி தெரியல அந்த அஜானம்ங்கிறது அஜ்யானத்தினால என்ன ஆகுதுன்னா ஜிரும்பிதை ஜிரும்பிதைன்னா அப்படியே அந்தந்த சினிமாவிலாம் வரும் பாருங்கோ கடவு காட்சிகள் அது மாதிரி அப்படியே சினிமாவை தான் ஒப்பிட வச்சதுக்கெல்லாம் அப்போ தான் அது அப்படியே கலர் கலரா கலர் கலராக எல்லாம் பறக்கும் அப்படியே அதை பார்த்தா உண்மையாக இருக்குதுன்னு நினச்சிருக்கேன் அது பிராத்திபாசிகம் வியாபகாரிகம் கூட இல்லை அது என்னது பிராத்திபாசிக்கம் சத்தியம் மூன்று விதம் தனி உண்மை பொதுவாக எல்லோருக்கும் உண்மை ஞானிகளுக்கு உண்மை உண்மை மூன்று விதம் பொய்பொருள் மெய்ப்பொருள் பொய்ப்பொருளில் பொய்ப்பொருள் என்ன இந்த உடம்பே மித்யான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃபோட்டோ ஃபோட்டோ என்னவான் பிரிபிம்பிரபிம்பா இதுவே பிரதிபிம்பம் இந்த பிரதிபிம்பத்தின் நிழலின் நிழல் நிழலின் நிழல் ஆனா நிழலின் நிழல் நிறைய வருது நிறைய வித விதமா உக்காந்த போசு நின்ன படுத்துண்ட போசு நிக்கிற போசு எல்லாம் நிழலின் நிழல் இந்த ஆத்ம ஞான மகா நித்ரா தீர்க்குவனே தீர்க்க நீண்ட கனவு கண்டுகிட்டே இருக்கும் கண்டுகிட்டு இருக்கும் அஸ்மின் ஜெகன்மயே இந்த ஜெகன்மயத்தில் அதில் தான் எல்லாமே கனவுன்ட்டார் எது நீ வந்து பறந்தது வாழ்ந்தது அதில் வந்து நீ குருவை கடவுளை பூஜை பண்ணது அதுக்கப்புறம் போனது சாஸ்திரம் படித்தது ஞானம் வந்தது எல்லாமே என்னன்னா ஸ்வர்க்கம்னா என்ன கர்மகாண்ட பலன் கர்மகாண்டத்துடைய பலன் சாதாரணமாக ஸ்வர்க்கம்னு சொல்கிற வழக்கம் விண்ணுலகம் அப்புறம் என்ன வீடு வீடுன்னா என்ன மோட்சம் வீட்டில் போனால் எவ்வளோ ஃப்ரீயா இருக்கும் நம்ம வீடு இல்லை கைய காலம் நீட்டி சௌகரியமா இருக்கும் நம்ம வீடு நிம்மதியாக இருக்கம் இல்லை வீடுன்னா என்ன அர்த்தம் ஏன் மோட்சத்துக்கு வீடுன்னு தமிழில் போட்டாங்க அறம்பொருள் இன்பம் முக்தின்னு போட்டிருக்கலாமே விடுதலைன்னு போட்டிருக்கலாமே வீடுன்னு ஏன் யோசிக்கணும் நாம வீடுன்னா என்ன அர்த்தம் வீடுங்கிறது நிம்மதியாக இருக்கும் இடத்தை குறிக்கிறது ஒத்துப்போம் நம்ம வீடு நிம்மதினு வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் வந்து இல்லை சாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு போகணுமே போகிறேன் தலைவிதியே எவ்வளவு நேரம் ஆஃபீஸில் மேனேஜ் பண்ண முடியுமோ பண்ணி பார்க்குறேன் அங்கே போகணுமே அந்த அம்மாவை பார்க்கணுமேனு இருக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் புராணம் ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு அங்கே இருந்து ஃபோன் வந்தது அது வந்து இது வந்து சொல்லுங்க அப் சாதாரணமாக பொதுவாக வீட்டில் நிம்மதி இருக்கணும்னு நியாயம் அது ஹோம் வேற ஹவுஸ் வேறே வாங்குவாருங்க ஹவுஸ் முழுக்க ஹவுஸு ஹவுஸ் ஹவுஸ்னா என்ன ஹவுஸில் வந்து ஒரேடியாக ப்ராப்ளம் ஆனால் ஹோம்னால் என்ன அங்கே ஒரு அன்பு சாஸ்திரத்திலே சொல்லிருக்காங்க எந்த வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்களோ அதுதான் வீடு எந்த வீட்டில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்களோ அது ஹவுஸு அப்படிதான் சிம்பிள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா அது ஹவுஸு வீட்டிலே சமைச்சி சாப்பிட்டா அது ஹோம் என்ன வேறு என்ன பண்ண போகிறோம் அது சமைச்சு பிரியமாக கணவனுக்கு பரிமாறி அதில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நல்லா இருந்ததில்லை வடை நல்லா இருந்ததில்லை அது சந்தோஷம் அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அது மாதிரி வீடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வீடு வந்து சாதாரணமா நிம்மதி ஸ்தானம் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் அது மாதிரி இங்கேயும் போயிட்டா பரிபூர்ண நிம்மதி நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம ரூம்குள்ள போன உடனே நம்ம எப்படி வேணாலும் துண்டை வேணாம் எடுத்து போட்டுக்கலாம் நிம்மதியா ஃப்ரீயா விளையாட்டலாம் வெளியில வந்தா ஒரு செட்டன் டிசிப்ளின்லாம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அங்கே போன உடனே என்ன கட்டுப்பாடே இல்லை பரிபூர்ண சுதந்திரம் எப்படி உடனே இருக்கலாம் அது மாதிரி இங்கேயும் சாஸ்திரம் வந்து கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சுருக்கு உலகம்னால் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது மோட்சம்னா என்ன துக்கமே இல்லாத இடம் நீங்கள் வந்து அதுக்காக வேண்டிய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற இடம் வீடுன்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க நிம்மதியாக இருக்கிற இடம் வீடு நம்ம வீட்டில் நாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்போ சாமி இப்படி சொல்லிட்டாரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் இடம் வீடு அப்படின்னு அர்த்தம் எழுதிட்டாங்க உபதேசம் போயிடும் நிம்மதியாக இருக்கும் இடம் வீடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதனால ஆனந்தம் மோக் ஆதி நான் என்ன அர்த்தம்னா அப்புறம் வந்து தனம் தானியம் பசு பகு புத்திர லாபம் சதசம்பரம் என்னெல்லாம சொல்றேன் பாருங்க குழந்தை குட்டி கோட்டம் பணம் வரவு செலவு புகழ் இதெல்லாம் இருக்கே இது விசேஷ பிரமாக விபிரமாக விசேஷமான பிரமே இதெல்லாம் வந்து ஏற்கனவே பிரமே அதுல இதுவேற விசேஷமான பிரமேன்னு மோட்சம் அடையணும்னு முதல்ல பார்த்தா ஆன்மீகம் இப்படிலாம் ஆரம்பிக்கிறது பாருங்க இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை சங்கராச்சாரியர் அத்தியாச பாஷத்தில் சொல்றாரு இத இந்த அத்தியாஸ் இத வந்து இத இதான் இந்த கற்பனைய வச்சுத்தான் சர்வே லௌகிக்காக வைதிகாக விவகாராக பிரவர்த்தந்தே இந்த அத்தியாசத்தை முன்னிட்டுத்தான் அப்படி எழுதுறாரு இந்த அத்தியாசத்தை முன்னிட்டுதான் அனைத்து லௌகிக செயல்களும் வைதிக செயல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றார் அங்கேயே அதை சொல்லி வச்சிருக்க சங்கராஜர் அத்தியாச பாஷத்திலே அதனால் இதெல்லாம் என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச் பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம்